கோபரேஷன் கவுன்சில் தொடங்கப்பட்டது ரியாத் நகரில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் பஹ்ரின் குவைத் கட்டார் ஓமன் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள தேசத்தில் இடம்பெற்ற சூறாவளியில் பத்தாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டு லெபனானில் இருபத்தி ஆண்டுகளாக நிலை கொண்டிருந்த இஸ்ரேல் இராணுவத்தினர்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 தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முரளி இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கரண் ஜோகர் இவரும் இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அணுவை நாகராஜன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கார்த்தி தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அல் பாரசீக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 குழந்தைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே